ஜெபமாலை மாதாவின் வணக்க மாதம் இரண்டாம் நாள் ஜெபமாலையின் வரலாறு பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னிருந்தே ஜெபமாலை சொல்லும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது ஆனால் இந்நாளில் ஜெபிக்கும் முறையே அந்நாளிலும் வழங்கியது என்று எண்ணலாகாது ஜெபமாலை என்றும் பெயர் இல்லை மரியின் சங்கீத என வழங்கியது குருக்கள் நூற்றி சங்கீதங்களை பாடினார்களே சங்கீத மாலை அதை பின்பற்றித்தான் மரியின் சங்கீத வந்தது நூற்றி ஐம்பது முறை அருளறிந்த மரிய என்ற ஜெபத்தை பலர் சொல்லி வந்தனர் மேலும் ஒவ்வொரு சங்கீதத்திலும் உள்ள இரண்டொரு வார்த்தைகளையோ எண்ணங்களையோ புகுத்தி நவ்வாலடியில் செய்யுள் அமைத்து தாயை புகழ்ந்தனர் ஓர் உதாரணம் கண்ணீரின் கண்ணியும் நிகரற்ற தாயுமானவளே ஆண்மகன் உதவியின்றி அருங்கறி தரித்தவிழை தேவனின் சட்டத்தை தினம் தினம் தியானிக்க தேவனின் அரசின் மகிமையில் ஆனந்திக்க இதில் மூன்றாம் அடி சங்கீதத்திலிருந்து எடுத்தாளப்பட்டிருக்கிறது இதை போல தேவதாய்க்கு நூற்றி ஐம்பது கண்ணி கொண்ட மாலை தொகுத்தன ஆனால் பொதுவில் வழங்கியது அருளறிந்த மரியே என்னும் ஜபத்தை ஐம்பது ஐம்பதாக மும்முறை சொல்வதாம் அருளறிந்த மரிய என்ற ஜெபம் இன்றையை போல அன்று அவ்வளவு பூர்த்தியானதல்ல சங்கீதங்கள் இறைவனுக்கு தோத்திரப்பாக்கள் அதுபோல இஜெபம் மாமரிக்கு தோத்திரப்பாக்கள் பதிமூன்றாம் நூற்றாண்டில் இருந்த ஒரு துறவி சொல்வார் நாம் மரியக்கு வந்தனை செலுத்துவோமே ஆகில் அவர் பதில் வந்தனை செலுத்த தெரியாத கிராமத்தால் அல்ல மரியின் வந்தனையை கேட்டவுடன் எலிசபெத் இஸ்வரித்து சார்ந்து நிரப்பப்பட்டாள் மாமரி சொல்லும் வந்தனையால் நாமும் வரப்பிரசாதத்தால் பூரிக்கும்படி மாமரிக்கு அடிக்கடி வந்தனை செய்வோமாக மாமரி சொல்லும் வந்தனைக்கு என்ன வல்லமை அது நமக்கு ஆனந்தத்தை அளிக்கும் பரிசுத்த ஆவியை கொடுக்கும் இறைவனுடைய இரகசியங்களையும் நமக்கு வெளிப்படுத்தும் தீர்க்க தரிசன வரத்தையும் நமக்கு கொண்டு வரும் என்றார் வேறொரு துறவி அருள் நிறைந்த என்ற செபம் தேவதாய்க்கு தோத்திரம் என்பதோடு கூட அதனால் வரும் நன்மைகளை காண்பித்து அடிக்கடி இந்த தோத்திர கீதத்தை பாடும்படி மக்களை அத்துறவிகள் தூண்டி போயிருக்கின்றனர் பல முறை ஒன்றை செய்வோமே ஆகில் சொல்லுவோமே ஆகில் அதை கணக்கில் வைக்க வேண்டாமா அதற்காக முதல் முதல் சிறு சிறு கூழாங்கற்களை உபயோகித்தனர் பின்னர் சிறு உதிரிக் கொட்டைகளை உதவி கொண்டனர் அதன் பின் அக்கொட்டைகளை சிறு கயிறுகளாலோ கம்பிகளாலோ கோத்தனர் முதலில் ஐம்பது ஐம்பதாக கோத்து கொண்டனர் தேவதாய் அறுபத்தி மூன்று ஆண்டுகள் இருந்ததாக ஓர் ஐதீகம் இருந்து வருவதால் அறுபத்தி மூன்று மணிகள் கோத்த சரடுகள் பல இடங்களில் வந்தன ஒவ்வொரு பத்துக்கும் இடையில் கர்த்தர் கற்பித்த ஜபம் சொல்லும் வழக்கம் முதலில் கிடையாது பதினேழாம் நூற்றாண்டின் முடிவில் முதலாய் சிலர் அஜபத்தை சொன்னாலும் அதை சொல்லும் சம்பிரதாயம் வழக்கில் இல்லை பத்து பத்தாய் பிரித்து காட்ட என்ன செய்தனர் ஆதியில் ஒவ்வொரு சங்கீத முடிவில் என்ன செய்தனரோ அதை செய்தனர் அதாவது தலை குனிந்தனர் மார்பை தட்டினர் ஒற்றை முழங்காலில் நின்று எழுந்தனர் ரெட்டை முழந்தால் இட்டனர் சிலர் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து எழுந்தனர் திருச்சபையின் தொடக்கத்திலிருந்தே மூவின ஜெபம் வழக்கத்திலிருந்து வந்தது உடல் ஜெபம் வாய் மனஜபம் நம் நாட்டில் இன்றைக்கும் இவைகளை மற்ற மதத்தினரிட பெரிதும் காணலாம் கரங்களை குவித்தல் குவித்து தூக்குதல் சிலுவையைப் போல கரங்களை விரித்தல் பற்பள விதத்தில் முழந்தாளில் இருத்தல் நெடுஞ்சான் கிடையாய் கிடத்தல் ஆகியனவாம் ஜபம் ஜபமாலி மாதாவே கல்வாரியில் எண்ணெய் உன் பிள்ளையாக ஏற்று எனக்காக நீர் கண்ணீர் சிந்தியது நினைத்தருளும் தேவ நீதியிலிருந்து என்னை காப்பாற்ற இதுவரை நீர் எடுத்துக்கொண்ட கவலையையும் நினைவு கூறும் உமது பிள்ளைக்கு இவ்வளவு செய்த பின் அவனை கைவிட்டு விட மாட்டீர் இவ்விண்ணத்தால் நம்பிக்கை கொண்டு எனது குற்றங்களையும் நன்றிகிட்டத்தனத்தையும் கண்டு அஞ்சாமல் உன் பாத தண்டை சாஸ்டாங்கமாய் விழுகிறேன் என் விண்ணப்பத்தை தள்ளிவிடாதேயும் ஜெபமாலையை நான் பக்தியாய் சொல்லவும் சேசுவை எல்லாவற்றையும் அதிகம் நேசிக்கவும் பரிசுத்த வாழ்க்கையால் உண்மை மகிழ்விக்கவும் ஒரு நான் உண்மை மோட்சத்தில் காணவும் கிருபை செய்யும் ஜெபமாலையாக்கினே ஆமேன் சரிதை அர்ஜெஷ்டர் சாமிநாதர் பிரான்ஸ் தேசத்தில் போதித்துக் கொண்டிருந்தார் அல்பிஜென்சிர் என்று சில வேத விரோதிகள் சத்திய திருச்சபைக்கு இக்கட்டாய் காரணம் மனிதர்களுடைய பாவாக்கிரமங்கள் என்று உணர்ந்தார் தூலுஸ் பட்டணத்துக்கு அருகில் உள்ள காட்டுக்கு சென்று மூன்று பகலும் மூவிரவும் ஜபத்தில் ஆழ்ந்தார் கண்ணீர் சிந்தி அழுதார் இறைவனுடைய கோபத்தை அமர்த்த கடும் தபங்களை புரிந்தார் ஓயாமல் தன்னை அடித்து உடல் எல்லாம் புண்ணாகி மயங்கி விழுந்தார் அந்நேரம் மூன்று சமரசுகளோடு தேவதாய் அவருக்கு தரிசனையாகி உலகத்தை மறந்திருப்ப பரம திரித்துவும் நீ எச்சாதனத்தை கையாள வேண்டும் என்று ஆசிக்கிறார் என்று அறிவாயா இப்போரில் எல்லா விக்கனங்களையும் தகர்த்தறியும் இயந்திரம் மரியாயின் சங்கீத மாலையாம் ஆதலால் இக்கல் நஞ்சரை ஆகில் என் சங்கீத பற்றி போதித்துவா என்றார் சாமிநாதர் எழுந்தார் மக்களை திருப்ப மனம் வெந்தார் நேரே மேற்றாசன கோவிலுக்கு சென்றார் கண்ணுக்கு தோன்றாத வானதுதர்கள் மணிகளை அடித்தனர் அனல் கக்கும் ஆவலோடு பிரசங்கத்தை தொடங்கினார் பிரசங்க துவக்கத்தில் சண்டை மாறுதம் தரை நடுங்கியது சூரியன் தெரியவில்லை கடகட என இடி பளிர் பளிர் என மின்னல் யாவருக்கும் பயம் அச்சமயம் படத்தில் உள்ள தேவதாய் மோட்சத்தின் ஆக்கினையை அழைத்தது போல தம் கரங்களை மேலே உயர்த்தினார் யாவருக்கும் நடுக்கம் ஜெபமலை பக்தியை யாவருக்கும் விளக்கவே இந்த அடையாளங்கள் போலும் சாமிநாதர் வேண்டுதலின் மேல் பேய் அமர்ந்தது உற்சாகமாக பிரசங்கத்தை தொடர்ந்து நடத்தினார் வெகு சொற்ப நாளில் தூலுஸ் மக்கள் தங்கள் பாவ வழியை விட்டு அக்கிரம அசத்தியங்களை அகற்றி தள்ளி மெய்யான பாதை சேர்ந்தனர் புண்ணியஜீவியம் மறுபடியும் தலைத்தோங்கியது